வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து எழுபத்தோராவது செய்தி சேவை மார்ச் 27, ஏழு இரண்டாயிரத்து பங்குனி மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக உள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் சேர்ந்தமங்கலம் தேன்மொழி முத்துக்குமாரசாமி இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த பிரதமர் மோடியின் முடிவுக்கு ஐநா சபை பாராட்டு தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று ஐநா சபை கூறியுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பால் வேலைகள் இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போர் வருமானமின்றி தவிப்பதை கனிவோடு கவனித்த கோவையைச் சேர்ந்த ஒருவர் தனது பதினைந்து வீடுகளில் வசிப்போரிடமிருந்து இந்த மாத வாடகை வேண்டாம் என அறிவித்து முன் உதாரணமாக மாறியுள்ளார் தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் தீயணைப்பு துறை வாகனங்கள் மூலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது சுய தனிமைப்படுத்தல் சிறைவாசம் அல்ல கொரோனாவில் இருந்து விடுதலை பெறுவதற்கான நடவடிக்கைதான் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ சாகி தெரிவித்துள்ளார் கொரோனா நிவாரணத்துக்காக தங்களின் ஒரு நாள் ஊதியமான 150 கோடி ரூபாயை வழங்குவதாக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட மூணாவது நோயாளி சட்டப்பேரவை ஊழியர்களுடன் பழகினார் இதனால் சட்டப்பேரவை ஊழியர்கள் அனைவரும் 14 நாட்கள் வீட்டில் சுய தனிமையில் இருக்குமாறு சபாநாயகர் உள்நாட்டு விமானங்கள் இயங்குவதற்கான தடையை ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசுள்ளது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிற்கு தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தின் பொய்ராகிபாரா கிராமம் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது நாடு முழுவதும் சிஏ தேர்வுகள் அதிரடி அறிவிப்பு கொரோனா காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் முதல் இரண்டு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதோடு ஆயிரம் பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளார்கள் கொரோனாவில் இருந்து மேலும் சீனா கடந்த மூன்று மாதங்களாக சீனாவில் மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது சீனாவின் அண்டை நாடான தைவான் தங்கள் நாட்டு மக்களை வீட்டிலேயே தங்க வைக்க விதிகளை பின்பற்றி வீட்டில் இருப்பவர்களுக்கு பரிசாக பணம் நொறுக்கு தீனி நூடுல்ஸ் இணையதளத்தில் இலவசமாக படம் பார்க்கும் வசதி இலவசமாக கேம்கள் விளையாடும் வசதி ஆகியவையும் ஏற்பாடு செய்து அறிவித்துள்ளது ஜெர்மனியின் பான் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வாளர்களின் ஆய்வு நம் உணவில் அதிகமாக உப்பை சேர்த்துக் நம் இரத்த அழுத்தத்துக்கு நல்லதல்ல மேலும் நோய் எதிர்பார்க்கல் அமைப்பையும் பலவீனப்படுத்தும் என்றும் கூறுகிறது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ரிசர்வ் வங்கியின் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன மூன்று மாதங்களுக்கு தெரிவித்துள்ளது கொரோனா வைரசால் உலகின் பெரும்பகுதி முடங்கியுள்ள நிலையில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் பயன்பாடு அகுர வளர்ச்சி அடைந்துள்ளது ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் நூற்று ஐம்பது பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உளனர் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சத்தில் காந்ததாஸ் பேட்டி அளித்துள்ளார் சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று ரூபாய் உயர்ந்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமான மருத்துவர் சேதுராமன் நேற்றிரவு மாரடைப்பால் திடீரென காலமானார் சென்னையில் நேற்று மேடை நாடக தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மேடை நாடக நாள் என்று இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட்டால் துவங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி உலக மேடை நாடக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கொரோனா வைரசை எதிர்த்து போராடுவதில் நடிகர் அஜித்தின் குழு தமிழக அரசுக்கு உதவி வருகிறது வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மெட்டமைத்து பாடியுள்ள கொரோனா பாடல் வெளியாகி உள்ளது இத்துடன் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்